வணக்கம் நச்சினியின் நித்தம் ஒருமுத்து என்று திரு நாகூர் ரூமி அவர்கள் எழுதியுள்ள கட்டையில் இருந்து சில பகுதிகள் மூச்சு என்றால் என்ன என்று தெரியுமா இது ஒரு கேள்வியா என்று நீங்கள் கேட்கலாம் மூச்சு என்றால் என்ன என்று தெரியாத மனிதன் இருக்க முடியுமா என்று என்னை திருப்பி கேட்பீர்கள் சரி ஆனால் உங்களுக்கு தெரிந்த வேறு இப்போது நான் சொல்ல போகும் இதை பற்றி சொல்லும் வரை நீங்கள் யாரிடமும் வெளியே சமயத்தில் வாய் வழியாக போய் வந்து கொண்டிருக்கும் ஆற்றுதான் மூச்சு என்று சொல்வதும் ராவும் ஜாவும் சேர்ந்ததுதான் ராஜா என்று சொல்வதும் ஒன்றுதான் ராஜா என்பது நம்மை ஆட்டுவிக்கும் சக்தி நம்மை அடக்கியாலும் சக்தி முழுக்க முழுக்கிறது நமது உடலில் உள்ள கோடிக்கணக்கான உயிரணுக்களையும் இழுத்து பிடித்து இயங்க வைத்துக் இந்த மூச்சுதான் சூரிய சக்தி எல்லா கிரகங்களையும் கட்டுப்படுத்துவது போல மூச்சின் சக்தி நம் உடலின் ஒவ்வொரு உறுப்பையும் கட்டுப்பாட்டில் வைத்திருக்கிறது நமது உடலை இருபத்தி நான்கு மணி நேரமும் சுத்தப்படுத்தும் வேலையை மூச்சு செய்து கொண்டிருக்கிறது தேவையில்லாததை வெளியேற்றவும் அதுவே உதவி செய்கிறது இந்த பிரபஞ்ச வெளியில் இருந்து நமக்கு தேவையானதை எல்லாம் எடுத்து நமக்கு ஊட்டமளிக்கிறது நாம் உண்ணுவதாலும் குடிப்பதாலும் கிடைப்பதை விட உயர்ந்ததொரு ஊட்டத்தை அது நமக்கு அளித்த வண்ணம் இருக்கிறது நமது உடலில் ஏதாவது பிரச்சினை வந்தால் அதையும் நம் மூச்சு காட்டிக்கொடுத்துவிடும் மருத்துவர் நமக்கு செய்யும் முதல் பரிசோதனை என்ன மூச்சை நல்லா இழுத்து விடுங்க என்று சொல்லி நம் நெஞ்சிலும் முதலிலும் வைத்து பார்ப்பதுதானே நாடி துடிப்பிலும் இதய துடிப்பிலும் ஏற்படும் மாற்றங்களுக்கு உடலில் ஏற்பட்ட நோய்தான் காரணம் என்று அவர் சொல்லுவார் ஆனால் உண்மையான காரணம் மூச்சில் ஒளிந்திருக்கிறது என்பது ஞானிகளுக்கு மட்டுமே தெரியும் மூச்சுதான் ஆரோக்கியம் மூச்சுதான் நோய் மூச்சுதான் பிரச்சனை மூச்சுதான் தீர்வு மூச்சுதான் கோபம் மூச்சுதான் காமம் மூச்சுதான் பக்தி மூச்சுதான் சக்தி மூச்சுதான் வறுமை மூச்சுதான் செல்வம் மூச்சுதான் தோல்வி மூச்சுதான் வெற்றி அப்பா கொஞ்சம் இருங்கள் மூச்சு வாங்குகிறது ஆமாம் அற்புதமான ஆற்றல்களையும் எண்ணிலடங்காத பொற்கிஷங்களையும் தன்னகத்தே மறைத்து வைத்துக் அந்த சாலமன் சக்கரவர்த்தி தமது மூச்சுதான் இன்னும் சொல்ல போனால் மூச்சுதான் சொல்லவில்லை இவ்வளவு முக்கியத்துவம் உள்ள மூச்சு விடும் முறையை வேண்டுமென்றே மாற்றுவதன் மூலம் ஒன்றை மற்றொன்றாக மாற்றலாம் வறுமையை செல்வமாகவும் கோபத்தை அமைதியாகவும் பயத்தை துணிச்சலாகவும் தோல்வியை வெற்றியாகவும் மாட்டலாம் ஏனெனில் எல்லா நன்மைகளும் சாத்தியமாகும் அது எப்படி என்று தெரிந்து கொள்ளத்தான் இந்த அத்தியாயம் நீங்கள் மூச்சை எழுத்துக்கொண்டுதான் வாழ்க்கையை ஆரம்பிக்க வேண்டும் குழந்தை பிறந்தவுடன் செய்யும் முதல் காரியம் மூச்சை உள்ளே விழுப்பதுதான் ஒவ்வொரு முறையும் நீங்கள் வெளியே விடும் ஒவ்வொரு முறையும் நீங்கள் இறக்கிறீர்கள் ஒவ்வொரு மூச்சும் உங்கள் பிறப்பாகவும் இறப்பாகவும் உள்ளது ஒவ்வொரு முறை நீங்கள் மூச்சை உள்ளே இழுக்கும் வெளியே விடும் இந்த பிரபஞ்சத்தோடு நீங்கள் பேசிக்கொண்டிருக்கிறீர்கள் ஆம் இவ்வளவு முக்கியமான மூச்சுவிடும் காரியமானது நமக்கும் பிரபஞ்சத்துக்குமான இந்த உரையாடல் தானாகவே நிகழ்ந்து கொண்டிருக்கிறது நம்மை கேட்காமலேயே சரி போகட்டும் என்ன கெட்டுவிட்டது என்று விட்டுவிடலாம் தான் சில உண்மைகள் மட்டும் தெரியாமல் இருந்திருந்தால் ஆனால் தெரிந்துவிட்டதே என்ன செய்ய அப்படி என்ன உண்மைகள் என்கிறீர்களா தொடர்ந்து பார்ப்போம் நன்றி வணக்கம்